विकटो ைகந்த கலோோஜக விக்கட்டோ வினராஜோவிநாயயூமேத்துஷச்சந்திரோனூர் नामानि கலசியுணு विदे विवाहे चवेशे निर्गमे तथा संग्रा सर्व्यु विघ्न स्त न जायते अभी सिद्ध्यथं पूजि युरघ्नछिदे तस्म गणाधिपत नम ओं श्रीकातुल जननी सर्वमंगला, वन्दे மகோம் வந்தே குஞஞ்சரம் யா தேவீஸூயம் விபுதை சே வசத்து ஜிஹ்வாபிரமஸ்வத்துஷா கரெர்வீம் கமலம் बालार्क कोटि बालार्ककोटिप्रतिभां त्रिनेजे हम आद्यां भुवनेश्वरी मंगलमांगल्ये शिवे सर्वासाधि श्येत्र्यंब गौरी नारायणी नमोस्तु शक्ति भूते सनातनी குணமாராயணி நமோஸ் ஷரீனித்ணபராணேவி நமோஸ் யாத்திருப்பேணி நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நம ீிாமூர் சுந்திரைப்பூத்தம் ீங்ககிரம் மேஷி கம்ச்சாப்பமாசம் ஸ்ரீராமிருஷ்ணிவேந்திரம் ஸ்ய பிரியண்ட அஸ்மூரு சனோஸ்மி மாதே ஷா ேவே விதையிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருபிய சர்வோபவரனோவாஹமஸ்மி ஓ அனைவருக்கும் மனுமார்ந்த வாழ்த்துக்கள் கட்டோபனிஷத் மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் படிக்கப் போகிறோம் உபனிஷத் படிக்கணும்னாலே அதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கணும் அந்த காலத்திலலாம் இந்த சம்பிரதாயம் எல்லாம் சன்னியாசிகள் சன்னியாசம் வாங்கிட்டு அதில் தான் இதை படிக்கிறது பழக்கம் ஆனாலும் சன்னியாசம்னா வைராக்கிய புத்தி வைராகியம் ரொம்ப இருக்கணும் அவர்களுக்குத்தான் இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படும் வைராக்கியம் இல்லைன்னா வைராகியத்தை உண்டு பண்ணுறதுக்கும் இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படலாம் இதுக்கு அடிப்படையாக சில விஷயங்கள் நமக்கு தெரியணும் வேதந்தான் நமக்கு பிரமாணம் பிரமாணம்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்மளை புரிஞ்சுண்டு இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறதுங்கிற அறிவை வேதம் தான் கொடுக்கறது பிரமாணம்னு சொன்னால் அறிவை தரும் கருவி அப்படின்னு அர்த்தம் பிரமாயாக கரணம் பிரமாணம் பிரமாஞ ஞானம் பணம்னு சொன்னால் கருவி பிரமாயாக கரணம் பிரமாணம் வேதந்தான் பிரமாணம்னு சொல்கிறபோது வேதந்தான் நமக்கு அறிவை கொடுக்கறது என்ன அறிவை கொடுக்கறதுன்னா நான் யார் நான் எதுக்காக பிறந்திருக்கேன் நான் பிறந்ததுக்கு காரணம் என்ன நான் என்ன பண்ணணும் எதனால எனக்கு சுகதுக்கங்கள் வருகிறது இந்த சுகதுக்கிலேருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா இல்லையா அப்படி வழி இருக்குன்னா அது என்ன வழி அந்த வழியை கடைபிடிக்கிறது எப்படி இப்படி பல விஷயங்கள் நமக்கு தருகிறது வேதம் பிரமாணங்கிறது ஒத்துக்கணும் முதல்ல வேதம் தான் பிரமாணங்கிறது ஒத்துக்கிறதுக்கு பேர் பேர் வேதந்தான் பிரமாணம் அப்படின்னு அதை ஒத்துக்கிறதுக்கு பேர் ஸ்ரத்த நான் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எது உண்மை எது பொய் இந்த ரெண்டு விஷயந்தான் வேதத்தில் முக்கியமாக சொல்லப்படுது தனி மனித வாழ்க்கை சமூக வாழ்க்கை எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் விதி நிஷேதம் சத்யம் வத தர்மஞ்சர அப்புறம் நான் ரித்தம் வதேத் நாஸ் பிராமணோ நா ஸ்வான் கிருஹே வசேத் அப்படின்னா வேத வாக்கியங்கள்லாம் இருக்கு டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாம் விதி நிஷேத சாஸ்திரம்னே பேருதுக்கு கீதையில் கூட பகவான் சொல்கிறார் அர்ஜுனா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்தில் சாஸ்திரம் பிரமாணம் ஆகையினால நீ சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டு காரியத்தை பண்ணு பகவத்கீதையில பதினாறாவது அத்தியாயத்துல இருபத்தி நாலாவது ஸ்லோகம் கடைசியில் இருக்கு தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரியா காரிய வியவஸ்திதாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தம் இகார்ஹசி அர்ஜுனா சாஸ்திரம்தான் பிரமாணம் தெளிவா சொல்லிருக்கு தஸ்மாத் சாஸ்திரம் மாணம் தே இந்த வார்த்தையே இருக்கு சாஸ்திரம்ங்கிறதுக்கே அர்த்தம் என்ன சாஸ்திரம்னா ஹிதம் சாஸ்தி துக்காத்து திராயத்தே இஸ்திரம் நன்மையம் சாஸ்தி துக்காத்து திராயத்தே இஸ்திரம் ஹிதம் சாஸ்தின்னா என்ன அர்த்தம் ஹிதமானதை உபதேசிக்கிறது திராயத்தேன்னா துக்கா அது திராயத்தே நமக்கு துன்பத்துல இருந்து நம்மை காப்பாற்று துன்பம் வராமல் நம்மை காப்பாற்று ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் துக்கம் வராம வாழ்கிறது எப்படி துக்கம் வந்தால் அதை எப்படி தாங்கிக்கிறது ரெண்டு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் துன்பம் வராமல் வாழ்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம் துன்பம் வந்தால் அதை தாங்கிறது தாங்கிக்கிறது இது ரெண்டுக்கும் வழி சொல்லி கொடுக்கறது சாஸ்திரம் ஆகவே வேதம் பிரமாணம்னு ஒத்துக்கிறது முதல் அம்சம் அதை ஒத்துனுட்டோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தைன்னு பேர் நான் வேதத்தின்படி வாழ்றேன் வேதம் வேற கடவுள் வேற கிடையாது நமக்கு வேதமே இறைவன் நாள் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி இறைவனையே சொல்றார் நாவுக்கரசர் சுவாமிகள் அப்பர் சுவாமிகள் ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி பகவான் எந்த ரூபமா இருக்கார்னா சாஸ்திர ரூபமாக தான் வேத ரூபமாக தான் வேத நாயகன் வேதியர் நாயகன் என்றெல்லாம் தமிழில் பாடுகிறார்கள் ஆகவே வேதத்தை விட்ட அறம் பாடினார் திருமூலர் இப்போ வேதம் தான் நமக்கு பிரமாணம் அது நமக்கு கொடுக்குற ஞானத்தை கொண்டுதான் நம்ம அது உள்ளுக்குள்ள இருந்து நம்மளை கைட் பண்றது வேதமே சொல்றது வேதமாதா பிரச்சோதயந்தி பவனே திஜாதா உள்ளுக்குள்ள வேதம் ஒரு வேதம் இருந்து கொண்டு அவன் வாழ்க்கையை நடத்துறதான் ஈஸ்வரன் வந்து ஹுதயத்துல இருந்து கொண்டு நடத்துறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உள்ளுக்குள்ள ஞான ரூபமா இருக்கார் ஈஸ்வரன் நம்ம கிட்ட அறிவு ரூபமா இருக்கார் அந்த அறிவு ரூபமா இருந்து கொண்டு நம்மளை நடத்துறார் உள்ளுக்குள்ள எந்த ரூபமா இருக்கார் நமக்கு அறிவு வடிவமா இருந்து கொண்டு நடத்துற இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு உள்ள இருந்து அவர் கட்டளை இடுறார் பகவான் எப்பவுமே இருந்து அந்தரியாமையாக இருந்து கொண்டு வேத ரூபமா இருந்து கொண்டு நம்மளுக்கு கட்டளை அப்ப நம்ம என்ன நமக்குள்ளேயே ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா வேதம்தான் வேதம்ங்கிற சொல்லுக்கே ஞானம் தான் அர்த்தம் அறிவு தான் அர்த்தம் அதான் நம்ம பிரமாணம்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் அந்த அறிவை அது கொடுக்கறது இந்த டெக்ஸ்ட் புக்கெல்லாம் அந்த அறிவை கொடுக்கறது ஆகையினால அந்த அறிவை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணுறோம் நம்மளை செம்மைப்படுத்திக்கிறோம் நம்மை நெருப்படுத்தி கொள்ளுகிறோம் முதல் விஷயம் வேதம் பிரமாணம் இந்த வேதத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் ரொம்ப முக்கியம் வேதம் பிரமாணம்னு ஒத்துக்கிறதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் இந்த வேதம் பிரமாணங்கிறது வேதத்தோட லட்சணங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு வேதத்தை பற்றியே நிறைய சிந்தனை பண்ணலாம் ஆனாலும் நான் சுருக்கமாக வேதம் பிரமாணம் அப்படிங்கிறதோடு நிறுத்திக்க போகிறேன் இடையிலடையில் நமக்கு விஷயங்கள் வரும்போது நம்ம பேசலாம் சிந்தனை பண்ணலாம் வேதம் தான் எனக்கு பிரமாணம் குழந்தையா இருக்கிற போதே சின்ன வயசுலயே நமக்கு சொல்லி கொடுக்குறது என்ன அரஞ்சையை விரும்பு ஆறுவது சினம் எழுவது கரவையில் இது என்னதுன்னா வேதம் தான் வேதத்தோட விஷயத்தை தமிழ் மொழியில் சொல்லியிருக்கு அவ்வளோதான் குழந்தையாக இருக்கிற போதே நம்ம இதெல்லாம் தர்மங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் பாடமெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் இப்போ இந்த வேதங்கள் வேதம் பிரமாணம்னு எடுத்துக்கிறோம் வேதப்படி தான் நான் நடப்பேன் சின்ன வயசுலையே என்ன சொல்கிறோம் என்ன ஏதாவது அஞ்சு வயசு வரைக்கும் இஷ்டம் போல இருக்கலாமா அஞ்சு வயசுக்கு அப்புறம் சொல்றபடிதான் நடக்கணும் எதா இருந்தாலும் அதோட கைடன் நினைக்கலாமா நினைக்க ஒரு தாட்டு வந்தா கூட அந்த தாட்டை என்டர்டெயின் பண்ணலாமா பண்ணப்படாதா அப்படிங்கிறது சாஸ்திரம் தான் சொல்லிடுறது அப்ப இந்த விற்பிய நீ இந்த தாட்ட இந்த எண்ணத்தை நீ அதிகப்படுத்தினா உனக்கு கெடுதல் இந்த எண்ணத்தை அதிகப்படுத்தினா உனக்கும் உலகத்துக்கும் நன்மை அந்த விறத்திலிருந்தே ஆரம்பிக்கிறது விற்த்தியை கொடுக்கறது ஞானம் தானே படிக்க படிக்க நமக்கு விற்த்தி தானே ஏற்படுறது இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்கள் மனசுல எண்ணங்கள் தானே உற்பத்தி ஆறுது அப்போ பேச்சில் என்ன பண்ணிடுறது சின்ன வயசுலயே என்ன பண்ணுறது தர்ம சிந்தனம் தர்ம பாஷணம் தர்ம அனுஷ்டானம் சிந்திக்கிறது தர்மத்தை பேசுறது தர்மத்தை கடைபிடிக்கிறது தர்மத்தை தார்மிக சிந்தனம் தார்மிக பாஷனம் தார்மிக விவகாரா எல்லாம் வேதம் தான் பண்றது சத்தியம் வத தர்மஞ்சர அதுக்குள்ளேயே அத்தனை உட்கார்ந்துருக்கு இப்போ வேதத்தை ரெண்டா பிரிச்சுக்கிறோம் பிரிக்கிற போது வேதத்துல ஒரு விஷயம் என்னன்னா சாத்திய விஷயம் இன்னொன்னு சித்த விஷயம் சாத்தியம் சித்தம் இது ரொம்ப முக்கியம் குறிப்பா அத்வைத்த வேதாந்த சித்தாந்தம் படிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் சாத்தியம் சித்தம்னு ஆதிசங்கரர் பிரிக்கிறார் இந்த கட்டோபனிஷத்துலதான் பிரிக்கிறார் ரொம்ப அழகா பரம் சவியம் அறம் சேத் பிராப்தவியம் அப்படின்னு சொல்லுகிறார் அப்புறம் நான் சொல்றேன் அ சாத்திய வஸ்து சித்த வஸ்து சாத்தியம் சித்தம்னா என்ன சாத்தியம்னா அடைய வேண்டியது சித்தம்னா அடையப்பட்டது சாத்தியம் சித்தம் வேதத்தை ரெண்டா பிரிக்கிற போது வேதத்தினுடைய பூர்வபாகம் வேதத்தினுடைய அந்த பாகம் உத்தர பூர்வ பாகம் வேத பூர்வ வேத அந்த அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கணும் வேதபூர்வ வேத அந்த வேத பூர்வம் கர்மகாண்டம்னு சொல்லப்படுறது வேத அந்தம் சொல்லப்படுது வேதபூர்வம் வேத அந்தம் எப்பமே வேதாந்தம்னு மாத்திரம்தான் சொல்லிகிட்டு இருக்கோம் வேதபூர்வங்கிற சொல்லை அதிகமாக வேதாந்தம் சொல்கிறான் வேதாந்தம் சொல்றாங்கிறாலே வேதபூர்வம் சொல்கிறான் வேதபூர்வம் சொல்கிறான்னு யாராவது சொல்கிறாலும் சொல்றது இல்லை ஆகாது எப்பவுமே ஏன் வேதாந்தம்னு சொன்னால் வேதபூர்வம்ங்கிற சப்தத்தை சார்ந்துதான் வேதாந்தங்கிறப்தம் இயங்கிறது அதனாலதான் ரெண்டு மீமாசா இருக்கு பூர்வ மீமாசா உத்தர மீமாசா பூர்வ மீமாசா என்ன அர்த்தம் வேத பூர்வ பாக மீமாசா உத்தர மீமாசா என்ன அர்த்தம் வேத உத்தர பாக மீமாம்சா இல்லாட்டி வேதாந்த மீமாசாடி ரெண்டா பிரிச்சு வேத பூர்வ பாகம் வேதபூர்வபாகத்துக்கு விஷயம் வேதபூர்வபாகத்தை கர்மகாண்டம்னு சொல்கிறோம் வேத பூர்வபாகத்தில் சாத்திய விஷயம்தான் பேசப்படுறது அடைய வேண்டியதை தான் பேசுறது நீங்கள் அது ரெண்டு சார்ட்டு போட்டுக்கணும் வேத பூர்வா வேதாந்தா வேதபூர்வத்துக்கு என்ன பேர் கர்மகாண்டம் வேதாந்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன ஞான காண்டம் என்ன விஷயம் சாத்தியம் விஷயம் அடைய வேண்டியது விஷயம் இங்கே சித்தம் விஷயம் விஷயம் வந்து சித்தமாகவே இருக்கு இன்னொரு பாஷையில் சொன்ன வேத பூர்வம் தர்மத்தை விஷயமாக கொண்டிருக்கிறது இன்னொரு கோணத்தில் சொன்ன தர்மசாஸ்திரம் வேதாந்தம் பிரம்மசாஸ்திரம் இதெல்லாம் கிளீனாக இருக்கணும் பிக்சர் பண்ணி மனசுக்குள்ளே வச்சுக்கணும் வேதபூர்வம் தர்மசாஸ்திரம் என்றும் வேதாந்தம் பிரம்மசாஸ்திரம் என்றும் சொல்லப்படும் வேதபூர்வம் மனசை பக்குவப்படுத்துறது வேதாந்தம் உண்மையை சொல்லி கொடுக்கறது பரமார்த்த சத்தியம் என்னங்கிறத சொல்லி கொடுக்கறது ஆகையினால வேதபூர்வம் வேதாந்தம் ரெண்டுமே வேறு வேற விஷயங்களை உடையது பிரயோஜனமும் வேறு சொல்லப்போனால் விஷயங்கிறதுக்கு பதில சாத்திய விஷயம்னு சொன்னேன் அடையிறது தான் பிரயோஜனம் சாத்தியமாக தான் சொல்லும் இது சித்தத்தை புரிய வைக்கம் இது ரெண்டையும் நாம் பிரித்து புரிஞ்சுக்கணும் வேத பூர்வத்தை அனுஷ்டித்தவனுக்குத்தான் வேதாந்தத்தில் அதிகாரித்வம் வேத பூர்வம் இல்லாமல் வேதாந்தம் பயன் தராது ரெண்டும் முக்கியம் இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா இந்த இடம் வாங்குற போதெல்லாம் இது அன்கல்டிவேட்டட் LAND. இப்போ வந்து கல்டிவேட்டட் லேண்டு பூமியில் ஒரு பயிர் வரணும்னு சொன்னா, பூமியை பண்படுத்துறது ரொம்ப முக்கியம் பண்படுத்தின பிறகு விதை விதைச்சா பயிர் வரும் வேத பூர்வங்கிறது பண்படுத்துறது வேதாந்தங்கிறது உண்மையை விதைக்கிறது மோக்ஷங்கிற பிரயோஜனத்தை கொடுக்கப்போது ஆக இந்த வேதபூர்வ வேதாந்தத்தினுடைய வேதம் பிரமாணம் வேதம் பிரமாணம் அந்த வேத பிரமாணத்தில் வேத பூர்வம் வேதாந்தம்னு ரெண்டு பகுதி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் உபனிஷத் படிக்கிற போது இந்த அறிவு இருக்கணும் பேக்ரவுண்டு இருக்கணும் வேதபூர்வம் நிறைய விஷயங்களை பேசணும் தர்மம் தான் சொன்னேன் தர்மம் தான் முக்கியம் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு லௌகிக்கமாக நிறைய கர்மங்கள்லாம் பண்ணுறோம் நமக்கு வந்து இருக்க இடம் வேண்டி இருக்குது அந்த ஒரு த தங்குறத்துக்கு இடம் ஆனோம் இந்த உடம்பை உடம்ப ஒரு இடத்துல வச்சு காப்பாற்றணும் இதுக்கு சாப்பாடு போடணும் அப்புறம் இதுக்கு இன்னும் சுகம் அனுபவிக்கணும்னு வேற நிறைய கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுறது அதெல்லாம் வந்து அர்த்த காமம்னு சொல்றோம் இந்த அர்த்த அர்த்தகாமத்துக்கு லௌகிகமான பிரயத்தனங்கள் நிறைய பண்றோம் அதாவது வேதம் சொல்லவே வேண்டாம் எல்லாருமே சுவாவமாக ஆஸ்திகனா இருந்தாலும் சரி நாஸ்திகனா இருந்தாலும் சரி அர்த்த காமம் அவசியம்தான் நாஸ்திகனுக்கு அர்த்தகாமமே போரும் ஆஸ்திகனுக்கு அர்த்தகாமம் மாத்திரம் போராதுன்னு தெரிஞ்சின்றவன் மனஷாந்திக்கு அர்த்தகாமம் மாத்திரம் போராது மனஷ்ஷாந்திக்கு ஈஸ்வரன் தர்மம் எல்லாம் வேணும்னு தெரிஞ்சின்றவன் ஆஸ்திகன் ஆகையினால ஆஸ்திகன் என்ன பண்ணுறான் தர்மமாக அர்த்தகாமத்தை அனுபவிக்கிறான் இதெல்லாம் பகவத்கீதையிலையும் வருகிறது அவன் அதில் வந்து வைராக்கியம் அடைகிறான் நான் அதை பிறகு சொல்கிறேன் உபனிஷத்துலேயே வரப்போகிறது அதனால் சுருக்கமாக சொல்கிறேன் இந்த உலக வாழ்க்கையில் எதுலையுமே சந்தோஷம் கிடைக்க மாட்டேங்குது ஆனந்தம் கிடைக்க மாட்டேங்க விஷயத்துக்கு வரும் நேரையே வந்துவிடும் ஆனந்தம் எதில் போனாலும் திருப்தியே வர்றதில்லை எந்த ஃபீல்டில் போனாலும் திருப்தியும் நிறைவும் ஏற்படுறதே கிடையாது எத்தனை பணம் சம்பாதிச்சாலும் நிறைவு ஏற்படுறதில்லை எத்தனை பணம் சம்பாதிச்சாலும் நிறைவு ஏற்படுறதில்லை எத்தனை சுகத்தை அனுபவித்தாலும் நிறைவு ஏற்படுறதில்லை எத்தனை புண்ணிய காரியங்களை பண்ணினாலும் நிறைவு ஏற்படுறதில்லை எவ்வளவோ புண்ணிய காரியங்கள் எல்லாம் பண்ணுற ஆனாலும் மனசில் நிறைவு ஏற்படுறதில்லை ஆனால் இது இப்படி இருக்கிற போது என்னென்னா எப்போத்தான் மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைவு ஆனந்தம் திருப்தி அது வேணுங்கிற எண்ணம் நமக்கு இருந்துகிட்டே இருக்குது எவ்வளவோ சம்பாதிச்சாச்சு எவ்வளவோ அனுபவிச்சாச்சு எவ்வளவோ நல்ல காரியம் பண்ணியாச்சு அப்பவும் மனசுக்கு நிறைவு ஏற்படவே மாட்டேங்கிறதே அப்படிங்கிற போது தான் அதுக்கு தான் உபனிஷத்து இருக்குது நிறைவை நமக்கு புரிய வைக்கிறது அது என்ன சொல்கிறதுன்னா ஒரு உனக்கு நிறைவு வராது ஒரு நாள் உனக்கு நிறைவு வராது நிறைவு என்பது சாத்தியம் அல்ல நிறைவு வந்ததுன்னா நிறைவு போயிடும் நமக்கு அப்பப்போ நிறைவாக இருக்குது இன்னைக்கு காலம்புற சாப்பிட்டாச்சு திருப்தியாக இருக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன வர போகிறது மத்தியானம் சாப்பிட்டாக அப்புறம் அப்போ கொஞ்சம் பசி கொஞ்சம் லேட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோ ரெண்டு மணி மூணு மணி ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் சமைக்கிறதுக்கோ சாப்பாடு போடுறதுக்கோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி ரெண்டு மூணு மணி ஆகும் இல்லைன்னா இன்றைக்கி சாப்பாடே கிடையாதுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க திடீர்னு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டோம் இன்றைக்கி வந்து எல்லாேருக்கும் சாப்பாடு இல்லை எல்லோரும் விரதம் கிடையாதுங்கோ எல்லாருக்கும் ஆளுக்கு ரெண்டு வாழைப்பழம் தரும் அப்படின்னா என்ன ஆகும்னா இதை நீங்கள் காலம்பறையே சொல்லியிருந்தால் கொஞ்சம் கூட சாப்பிட்ருக்கும் தானே சொல்லும் திடீர்னு கிடைக்கலன்னு வச்சுப்போவேன் ஒரு வார்த்தையாக சொல்கிறேன் இப்போ உடனேவா நிறுத்திட்டு போகிறேன் அதை ஒரு ஒரு கற்பனையே நமக்கு என்னவோ பண்ணுறது ஒரு இமேஜினேஷன் தான் ரெண்டு வாழைப்பழந்தான் இன்னைக்கு எல்லா இருக்கும் அப்படின்னு அந்த அதை கூட நமக்கு வந்து அப்படியா ஒரு மாதிரி பார்க்குறோம் நம்மளால மத்தியானம் சாப்பாடு இருக்காதுன்னு சொன்னாலே திருப்தி போயிடுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் எப்படியோ தெரியல தந்துட்டு போட்டுமே அப்படின்னா அதுக்கு மெச்சூரிட்டி இருக்கலாம் பொதுவாக சொல்றேன் ஆக நமக்கு வந்து அந்த நிறைவுங்கிறது வந்து வந்து போறது அப்பப்போ கல்யாண ஆனனுக்கு நிறைவு அடுத்த நாளே ஆரம்பிச்சுடுது அன்னைக்கு சாயங்காலமே ஆரம்பிச்சிடும் ஏன்னா கல்யாணம் முடிஞ்சதுன்னா நிறைய பேர் ஒரே மாதிரியாக கமெண்ட் அடிப்பா ஒருத்தர் நல்லா இருக்கும்பார் ஒருத்தர் ரெண்டு பரவாயில்லைபார் ஒருத்தர் வந்து ரொம்ப அவர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு அவர் சொல்லுவார் ஒரு ஒருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க சாயங்காலமே நமக்கு வந்து நமக்கு யாராக குறை சொல்லியிருந்தா அதுதான் ஞாபகமாக இருக்கும் ப்ரீடாமினாக நிற்கும் யாராவது சந்தோஷமாக சொல்லியிருந்தால் அது நிற்காது அது வேற ஒரு ப்ராப்ளம் ஆகையினால அதெல்லாம் நினச்சிட்டு சாயங்காலத்துக்குள்ளேயே காலம்புற இருந்த நிறைவு ஏன்னா எல்லாத்த பற்றி யார் யார் என்னென்ன சொன்னால் அது வேற தெரிஞ்சுக்கணும் ஃபீட்பேக் எல்லாரும் யார் யார் என்ன சொன்னாங்கிறத தெரிஞ்சு அதில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணி அப்போ மனசும் ஃப்ளக்சுவேட் ஆகும் நீங்கள் ஒரு அபிப்ராயம் சொல்லுவார் அவரவர அபிப்பிராயம் சொல்லுவோம் ஒருத்தர் அபிப்பிராயம் சொல்லுவோம் எல்லாரும் அபிப்பிராயம் சொல்கிற போது என்னாகும்னா ஃப்ளக்ச்சுவேட் ஆகும் மைண்டு சொல்கிறேன் அதுக்காக சொல்லாமல் இருக்க முடியாது சொல்ல வேண்டியதுதான் ஆனால் நேச்சர் அதுக்காக திருப்தி வரும் நிறைவு வரும் நிறைவு போகும் நிறைவுக்கு திரும்பவும் இயங்குவோம் அதுதான் வாழ்க்கை அப்படி தான் இருக்கு எல்லாமே இந்த கேம்ப் முடிஞ்சுன்னா அப்பா இந்த கேம்ப் நிறைவா இருந்தது அப்படி சொல்லுவேன்னு நினைக்கிறேன் நிறைவா இரு என்னன்னா நெக்ஸ்ட் கேம்ப் தோல் எல்லாரும் அந்த உலகத்தில் அதுக்கு எல்லாருக்கும் அது சுபாவமாக இருக்கு ஆனால் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்றது நிறைவு வந்தா நிறைவு போயிடும் ஆக எது வர்றதோ அது போயிடும் அது போயிடும் தண்ணியில் சூடு மாறி ஜலத்தை அக்னியில வச்சா கொஞ்சம் சூடும் அக்னியிலிருந்து எடுத்துட்டா சூடு குறைஞ்சு போயிடும் வச்சா என்ன வத்தி போயிடும் சூடு வர்றது சூடு போகிறது அது மாதிரி நிறைவு வருகிறது நிறைவு போகிறது ஆக வர்ற நிறைவு உண்மையான நிறைவு இல்லை எந்த ஆனந்தம் வர்றதோ அந்த ஆனந்தம் உண்மையானது இல்லை இது வேதாந்தத்தினுடைய முக்கியமான பாடம் அதனால் என்ன சொல்கிறதுனா நீயே நிறைவாக இருக்கிறாய் நீ உண்மையிலே நிறைவு நிறைவை தேடுவது அறியாமை நிறைவே நிறைவை தேடும் மடமை நிறைவு வரவே வராது நிறைவே நிறைவை தேடும் அறியாமை நாம மாத்திரம் இல்லை எல்லாரும் நிறைவுதான் இவர்கிட்ட இந்த குறையும் இருக்கு இந்த நிறையும் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் ஒரு ஒருத்தர பார்க்கற போது நம்ம என்ன ஜட்ஜ் பண்ணுறோம் நம்ம எல்லாரையும் இட போடுறோம் இட போடுற போது என்னன்னா இதெல்லாம் இவரோட பிளஸ் இதெல்லாம் இவரோட மைனஸ் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட பிளஸ் மைனஸை பார்க்குறா ஒய்ஃப் ஹஸ்பண்டோட பிளஸ் மைனஸை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் குழந்தைங்கள்னா அப்பா அம்மாவோட பிளஸ் மைனஸை பார்க்குமா பார்க்காதான் நமக்கு இதுதான் ப்ராப்ளமே எல்லாரையும் விட்டா விஷ்ணுவோட பிளஸ் மைனஸு சிவனோட பிளஸ் மைனஸ் கூட பார்ப்பான் சிவனுக்கு இருக்கிற குணங்கள் இது சிவன்கிட்ட இருக்கிற குறைபாடு இது விஷ்ணு கிட்ட இருக்கிற குணம் இது விஷ்ணு கிட்ட இருக்கிற குறைபாடு இது பிரம்மாஜி கிட்ட இருக்கிற குறை இது பிரம்மாஜி கிட்ட இருக்கிற நிறை இதுன்னு எதைத்தான் விட மாட்டான் எலெக்ஷன் வேற வர்றது யாரை ஜட்ஜ் பண்ணுறதுன்னு எல்லாம் பேப்பருக்கான வேற குழப்போ குழப்பன்னு குழப்பிறான் ஆகையினால என்னென்ன நமக்கு மனசு சஞ்சலமா இருக்கா நிஷலமா இருக்கா சஞ்சலமா தான் இருக்கு எப்பவுமே நிச்சலமா இருக்கிறது இல்லை ஸ்ருதி விப்ரதி பன்னாத்தே யதாஸ்தாஸ்யி நிஷலா சமாதா வச்சலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்யசி என்ன அழகா சொன்னார் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நீ இப்படி கேட்டு கேட்டு இப்படி ஜட்ஜு பண்ணி ஜட்ஜு பண்ணி ஒரே கன்ஃபியூஸா போய் சஞ்சலமா இருக்க நீ எப்ப உனக்கு வந்து அந்த வஸ்து பரமார்த்த வஸ்து புரியறதோ அப்ப உனக்கு புத்தி நிஷலமா இருக்குங்கிறார் யதாஸ்தாசிய நிஷலா சமாத அச்சலா புத்தி ததா யோகம் அவாப்சிசி அப்பா நீ வந்து மோக்ஷத்தை அடைவாயின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்துருக்காரு ஆகையினால நம்ம என்ன பண்றோம்னா வாழ்க்கையில நிறைவை தேடிக்கொண்டே இருக்கிறோம் அது மாத்திரமில்லை எல்லாம் நம்மளுடைய குற நிறையும் நமக்கு தெரியறது இன்னொருத்தருடைய குறை நிறையும் தெரிகிறது இந்த கொற நிறைய பார்க்கறதுனாலேயே நமக்கும் நம்மளை பற்றின அபிப்பிராயத்தில் சஞ்சலம் ஏற்படுறது யாரை பற்றின அபிப்பிராயத்திலையும் எதை பற்றி பார்த்தாலும் இந்திரியங்களோட விவகாரம் பண்ணினாலே அது என்னது கிருஷ்ணர் சொல்லிட்டார் இந்திரியஸ் இந்திரியசியார்த்தே ராகத்வேஷ் கண்ணை திறந்தாலே காதை கொடுத்தாலே வாய திறந்தாலே எதை பார்த்தாலும் விருப்பு வெறுப்பு மயமா இருக்கப்பாங்கிற இந்திரியசிய இந்திரியசிய அர்த்தே அது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இப்படியே பேசிட்டே இருக்கோமா அது நமக்கு சுவாரஸ்யமா வேற இருக்கு ஒண்ணுமே பேசாம மௌனமா இருந்தோன்னு வச்சுங்களேன் என்ன வாய திறக்க மாட்டேங்கிறேன் அப்படின் வாய திறந்தா வம்பு சில சமயம் வாய மூடினாலும் வம்பு வாய மூடிண்டே இருக்கேன் நான் வாய மூடினா வாய மூடுறேங்கிற வாயை திறந்தா வாயை திறந்தேங்கிற இல்லை ரொம்பவும் வாய திறக்காதீங்க ரொம்பவும் வாய மூடாதுங்க அளவா இது பண்ணுங்க அப்படின்னு அது நீ வந்து இந்த இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இந்த மாதிரி பேச வேண்டாம் போயிண்டே இருக்கும் உங்களுக்கே கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா போறோம் சுவாமி நிறுத்திக்கோங்க அப்படின்னு தோணும் அதனால உபனிஷத்து என்ன பண்றதுன்னா நிறைவை ஒரு நாளும் நீ அடைய முடியாது நீயும் நிறைவாகவே இருக்கிறாய் எங்கும் நிறைவே உள்ளது நமக்கு பார்க்குறதெல்லாம் குறையா தெரியறது ஏகப்பட்ட குறை எங்கே பார்த்தாலும் மனசில் அந்த குறைய சரி பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கிற குறையை சரி பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் அது நாய் வாழை நிமித்துகிற மாதிரி இருக்குது நிமித்தினா மாதிரி இருக்குது கொஞ்ச நேரம் கழிச்சு கைய விட்டா போச்சு நம்மளும் நிற குறையை பார்த்துட்டே இருக்கோம் இது குறையா இருக்குது இதுவாக இருக்குது இது இப்படி பார்த்துட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் எவ்வளோ பண்ணாலும் சரியாக மாட்டேங்கிறது கடைசியில் என்னென்ன என்னெல்லாமோ பண்ணேன் சார் ஆனால் என்ன தோல்வி தான் கடைசியில் மிச்சம் துக்கம்தான் கடைசியில் தோல்வி தான் எனக்கு மிச்ச மீது மீந்தது அதனால எனக்கு பிரயோஜனம் கிடைக்கலை அப்படின்னு சொல்லிடு ஆக நிறைவை தேடுகிறோம் உபநிஷத்தை என்ன பண்ணுறதுன்னா எங்கும் நிறைவு எதிலும் நிறைவு எப்போதும் நிறைவு அத பூர்ணம் இது பூர்ணம் சர்வூவேதமர பச்சா திணத்தோத்தரஷோச்ச பிரசுத்தம் ப்ரமைவேதம் விஷமிதம் வரிஷ்டம் ஆகினால இந்த பூர்ணம் அகம் பூர்ண சர்வூம் அந்த ஞானம் வே உபனிஷத் படித்தா தான் வேதாந்தம் படித்தாதான் வரும் அப்புறம் அது மாத்திரம் இல்லை இந்த குறைய நினைக்கிறத விட்டுட்டு படிக்கணும் எத்தனை நாளைக்கு தான் குறைய பற்றி பேசுறது இந்த குறை நிறைய பற்றியே பார்த்துட்டுருக்கு எங்கும் எப்போவுமே பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமில் நிறைகின்ற பரிபூரணானந்தமே அது மாத்திரம் தரிசனம் பண்ணினால் எங்கே எப்போவுமே வந்து அகம் பூர்ணஹா சர்வம் பூர்ணம் நீயும் பூர்ணம் நானும் பூர்ணம் அப்படிங்கிற போது அதில் வந்து தோஷத்தை பார்க்கறதுக்கே வாய்ப்பே இல்லை சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் இகைவ தயிர் யாருக்கு வந்து துக்கம் பூர்ணமாக போகும் கிருஷ்ணன் சொல்றார் எவனொருவன் எவனுக்கு இந்த பூர்ணமான வஸ்துவிலேயே புத்தி நிற்கிறதோ அவன் இந்த வாழ்க்கையை ஜெயிக்கிறான் இகைவ தயர்ஜிதர்காஷாம் சாமியே ஸ்திதம் மனா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தேஸ்திதா ஆக நம்ம வந்து எல்லாம் இந்த உபனிஷத்து வாசித்தா உபனிஷத்து நல்லா புரிஞ்சுதுன்னா அது புரிஞ்சது ஆழமான மனசுக்கு போச்சுன்னா இந்த குறைகளையெல்லாம் நாம் ரொம்ப ஆழமான மனசில் உள்ளே போட்டுக்க மாட்டோம் ஏதோ விவகாரத்துக்கா இப்போ அப்போ நிர்வாகம் விவகாரம்னா சில இதெல்லாம் சொல்லுவோமா இருக்கும் எல்லா எல்லாட்டும் சொல்லுவோம் இது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் எல்லா வரிசையா சொல்லுவோம் ஆனால் கடைசியில என்னென்ன முடிவு என்னன்னா அதெல்லாம் எது பண்ணினாலும் திருப்தி வராது நான் சொல்லலை இவன் சொல்றா இந்த யாரு ஊர்வசி கூட ஆயிரம் வருஷம் இருந்த எயாத்தி நினைக்கிறேன் அவன் சொல்லுவான் ஆயிரம் வருஷம் இருந்திருக்கான் ஊர்வசி கூட அதுக்காக வேண்டி பையங்கிட்ட இருக்கிற இளமைய வாங்கின்றான் இளமைய பையங்கிட்ட இருந்து இளமையை வாங்கிக்கிற அப்ப நான் எங்கேயா பார்த்துருக்கல நம்மளால் அப்படி வாங்கிக்க முடியுமா இப்போ நமக்கு தான் ஆசையாக இருக்கு குழந்தை எல்லாம் வரத பார்த்தா இந்த நாலெட்ஜும் அந்த இதுவும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தான் இந்த நாலெட்ஜ் இருக்கு அந்த யூத் இருக்கு அதில் ஹெல்த்தியாக ஹெல்த்தி பாடி இருக்கு நம்ம வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது வந்து எனக்கு கொடுப்பா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உன் பாடி இருந்ததுன்னா நான் இன்னும் டீச் பண்ணுவேன் படிப்பேன் நான் சொல்கிறேன்னு வச்சுப்போம் ஒரு வார்த்தைக்கு நடக்குமா சரி அப்படியே வச்சுப்போம் அவன் வந்து அந்த பையங்கிட்டிருந்து இளமையே வாங்கிட்டு இருக்கான் ஆயிரம் வருஷம் அனுபவிச்சுட்டு சொல்கிறான் திருப்தி வரலங்கிறான் நஜாது காம காமானாம் உபபோகேன சாமியதி ஹவிஷா கிருஷ்ணவர்தேவ பூயேவ அபிவர்தே இது அவன் சொன்ன வார்த்தை மகாபாரத்தில் மகாபாரத்தில் இருக்கு அஹ ந காம காமாநம் உபோகே நாமியதி காமாநாபேன காமாக நஷவிக்கிறதுனால ஆசை போயிடுறதில்லை என்ன வருதுன்னா நெருப்பில் நெய்ய விட்டு விட்டு நெருப்பு அணைக்க முடியுமா ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ கிருஷ்ணவர்தமான அக்னிக்கு ஒரு ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூயேவ அபிவர்தே மறுபடியும் மறுபடியும் விருத்திதான் சரி இதை பத்தி நான் எதுக்கு சொல்றேன்னு உபனிஷத்தினுடைய டாபிக் பூர்ணத்துவம் நிறைவு இதெல்லாம் எனக்கு திருப்தியை கொடுக்கல ந கர்மனா ந பிரஜயாத கர்மனா அமிர்தத்வம் நு அமிர்தத்துவம்னா பூர்ணத்துவந்தான் எவ்வளவு ரிச்சுவல் பண்ணினாலும் மனசுக்கு நிறைவு ஏற்படாது கர்மனா அமிர்தத்வம் நனசு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகள் மாத்திரம் இல்லை நமக்கு எத்தனை ஆள் பலம் இருந்தாலும் அது நிறைவை தராது பிரஜயா அமிர்தத்வம் நுகு உலகம் அத்தனை நமக்கு சொத்தா இருந்தாலும் அமிர்தத் தன தியாக நம்ம நினைச்சுருக்கோம் பொசஸ் பண்ண பண்ண தான் ஹாப்பினஸ் சொல்றது எல்லாத்தையும் விட்டா தான் எப்படி இருக்கு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த மாமே இருக்கு நம்மளோட என்ன நினைச்சுட்டு இருக்கோம் எல்லாம் அது இருந்தா அது இருந்தா செக்யூரிட்டி இன்சூரன்ஸ் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் இந்த இன்சூரன்ஸ் எதுக்குன்னா ஃபார் சேஃப்டி செக்யூரிட்டி என்ன செக்யூரிட்டி உடம்பே போகிறது நீ என்னதான் படாத பாடு கஷ்டப்பட்டு இந்த உடம்பை காப்பாத்தினாலும் இந்த உடம்பு இருக்கவா போறது எல்லாம் பேசலாம் சுவாமியிலே ஆனா செக்யூரிட்டி அது நம்ம அதுக்கு ஒரு வியாதி அது எவ்வளவு இருந்தாலும் இன்செக்யூரா ஃபீல் பண்றோம் இத்தனை இருந்தும் கூட நாளைக்கு இது ஆக்டிவா இல்லைன்னு வச்சு நிறைய பேர் நம்ம சொன்னதே கேட்க மாட்டான் அவ்வளோதான் அது போச்சு என்ன இருந்தால் என்ன பிரயோஜனம் எல்லாம் இருக்கு நடக்காதுன்னா என்ன பண்ண நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அனுபவம் இருக்கும் எல்லாமையாக இருக்கும் ஆ உபநிஷத்துக்கு உபநிஷத்தை படித்தா நமக்கு என்ன கிடைக்கும் அதான் நான் அந்த கோணத்தில் பேசுறேன் ஆச்சாரியார் இதுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார் உபனிஷத் சப்தத்தை வச்சுட்டே ரொம்ப அழகாக பேசுகிறார் ஆதிசங்கர் கட்டோபனிஷத்துக்கு இன்ட்ரடக்ஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார் அதுலயே இது விஷயங்கள்லாம் சொல்கிறேன் ஆக நம்ம படித்தா என்ன உபநிஷத்து எதுக்குன்னா வெளியில நிறைவு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறவன் தான் இதுக்கு அதிகாரி இது நான் சொன்ன விஷயம் புரியணும் அவன் தான் என்ன அர்த்தம் தகுதியானவன் உபனிஷத்தை படிக்கிறதுக்கு யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்டால் எதுலேயுமே நிறைவு இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் பிரம்மலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் நமக்கு நிறைவு வெளியிலிருந்து வராது வந்தாலும் அது தாரதமியம் நிறைவு கிடைச்சா கூட என்ன பண்ணுவோன்னு கேட்டால் அந்த நிறைவுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் சொல்லுவோம் நம்ம நான் இன்னைக்கு வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னா சக்சஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் என்ன சொன்ன அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா சுவாமிய இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு லெவலுக்கு இந்த ஒரு ஸ்டேட்டஸுக்கு வர்றதுக்கு நான் பட்ட கஷ்டம் எவ்வளோ தெரியுமா அதை வேறு ஞாபகம் வச்சுட்டு இருக்கார் அவர் என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டேன் யாராரெலாம் எப்படிலாம் பேசினா அதெல்லாம் மீறி நான் எப்படி வந்தேன் நான் இப்போ ஒன்று படித்தேன் சக்சஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சக்சஸ்ஸுங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால் ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க என் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்குறேன் நான் ஒரு இருபது வருஷமாக பத்து வருஷமாக நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா அதுதான் சக்சஸ் அப்படின்னு ஒரு படித்தேன் நான் வந்து பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்குறேன் நான் இருபது வருஷமாக பத்து வருஷமாக நான் என்ன பண்ணினேன் அந்த பண்ணினதெல்லாம் எனக்கு திருப்தியாக இருக்கா இல்லையா அப்படின்னா நான் இருபது வருஷமாக பண்ணின காரியங்கள்லாம் எனக்கு திருப்தியாக இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சிட்டேன்னா அதுதான் ரியல் சக்சஸ் இப்போ நாம் அடையிற சக்சஸ் நான் இத்தனை வருஷமா என்ன பண்ணினேன் பிறந்ததிலிருந்து இத்தனை வருஷமா நான் வாழ்ந்திருக்கேன் இந்த வாழ்க்கையில நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அது எனக்கு திருப்தியை கொடுக்கிறதா இல்லையா இதுவரையிலும் நான் செய்த காரியங்கள் எனக்கு மனசுக்கு நிறைவை கொடுக்குமே ஆனால் நான் வெற்றிகரமான மனிதன் வெற்றிகரமான இதுவரையிலும் நான் செய்த செயல்கள் எனக்கு மனதிற்கு நிறைவை கொடுக்கவில்லை என்றால் நான் வெற்றி அடையவில்லை இது ஒரு குறைதான் இது ஒரு குறைதான் ஆனால் இது வாழ் இது ஒரு கோணத்தில் சொல்றேன் அவ்வளோதான் உபனிஷத்து என்ன சொல்வதுன்னா அன்னை கடந்த காலமும் நிறைவாகவே இருந்தது நிகழ்காலமும் நிறைவாகவே இருக்கிறது வருங்காலமும் நிறைவாகவே இருக்கும் காலம் நிறைவுக்குள் அடக்கம் நிறைவு காலம் அல்ல காலம் நிறைவுக்குள் அடக்கம் நிறைவு காலம் அல்ல அப்படி படிக்க போறோம் சொல்றாங்க இல்லையா சாதாரணமா எழுதி போடுறாங்க இல்ல அதாவது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் நல்லதுதானே எல்லாமே மோசமாக நடந்தது இது வரைக்கும் கவர்மெண்ட்டெல்லாம் சரியில்லை இனி வரப்போகிற கவுர்மெண்ட்டும் அப்படி தான் இருக்கும் எத்தனை நம்மளாம் அவ்வளோ புண்ணியமாக பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம இதாகவும் நினச்சிக்கலாம் நம்மளை வந்து என்னது நம்மளை குறவாகவும் நினச்சிக்கலாம் நமக்கு எங்கே இந்த புண்ணியம் இருக்கப்பா அப்படின்னு நினச்சிக்கலாம் அது அமெரிக்காவுக்கு தான் அந்த புண்ணியம் ஏன்னா அமெரிக்கா நமக்கு வேறையாக நினச்சிக்கிறோம் அமெரிக்காக்காரனும் நம்மளை வேற யார் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் உபனிஷத்து தத்துவங்கள்லாம் படித்தா அமெரிக்காவும் நானே ஐரோப்பாவும் நானே என்ன எல்லாம் தே தேச கால திக்கு எல்லாம் அகமேவ நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கடியாட்டம் ஆக என்னால் உபனிஷத்தை என்ன ஆகும்னா இந்த குறையே போயிடும் இந்த இது இன்னும் ஒரு சொல்ல விஷயம் சொல்ல வந்தேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிறைவை அடைஞ்சிருக்கேன் போம் அப்படியே இருந்தாலும் இன்னும் நிறைவு அடைய வேண்டியது இருக்குது சுவாமி போர்லேம்போம் அப்புறம் உடனே என்ன பண்ணுவோம்னா இந்த நிறைவை அடையணுங்கிறதே ஒரு ப்ராப்ளம் நான் நிறைவுக்கு அடிமை அல்ல நிறைவே நான் நிறைவுக்கு நான் அடிமை கிடையாது நிறைவுக்காக நான் ஏங்கிறது கிடையாது நிறைவே நான் இந்த உண்மையை நமக்கு புரிய வைக்கிறது தான் உபநிஷத் இந்த கோணத்தில் நம்ம உபனிஷத்தை படிக்க போகிறோம் ஆக நம்ம இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் இது வேதந்தான் நமக்கு பிரமாணம் வேதத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் இதுலையே வரப்போகிறது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸ்ரேயா பிரேயகான்னு சொல்ல போகிறார் அதுலேயே நிறைய விஷயங்கள் படிக்கிறதுக்கு இருக்குது இருந்தாலும் ஒரு முகவரைக்காக இந்த கருத்தை சொன்னேன் உபனிஷத்து யாருக்கு வேணும்னு கேட்டால் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சுவாமி பணம் எனக்கு நிறைவு தரலை எனக்கு உலக சுகன் நிறைவை தரலை நிறைய புண்ணியம் பண்ணிட்டேன் அதனாலையும் எனக்கு நிறைவு ஏற்படலை ஆனால் நிறைவுக்காக நான் ஏங்கிறேன் நிறைவை நான் அடையிறதுக்கு வழி இருக்கான் நிறைவை நீ அடைய முடியாது நீயே நிறைவு என்று புரிந்து எல்லாம் நிறைவு என்று புரிந்து அதை எப்படி புரிந்து கொள்வது உபனிஷத் படிச்சா புரிஞ்சுக்கிறான் அகம் வம் பூர்ணா அயம் பூர்ண சர்வம் பூர்ணக பூர்ணமேவ அவசிஷத்தே புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றது சுவாமி நீங்கள் சொல்றேன் வாஸ்தவந்தான் எல்லாமே நிறைவுங்கிறேன் அந்த நிறைவை உணர்வது எப்படி நிறைவை அடைய முடியாது என்கிறீர்கள் நிறைவாகவே நாம் இருக்கிறோம் என்கிறீர்கள் அடையப்படும் நிறைவு நீங்கிவிடும் என்கிறீர்கள் ஆகவே நிறைவே நான் என்பதை அறிந்து கொள்வது எப்படின்னா உபனிஷதங்களை ஆழ்ந்து படியுங்கள் குருமுகமாக படியுங்கள் சம்பிரதாயம் தெரிஞ்ச ஆச்சாரியர் மூலமாக படியுங்கள் நாமே நிறைவு என்பதை அறிந்து கொள்வோம் ஆகவே நமக்கு எந்த குறையும் கிடையாது குறையெல்லாம் வரையறைக்குட்பட்டது வரையறைக்குட்படாத வஸ்துவை வரையறைக்குட்பட்டதாக நினைப்பதுதான் குறையாக தோன்றுகிறது வரையறைக்குட்படாத நம்மை வரையறைக்குட்பட்டவர்களாகக் கருதுவதனால்தான் நிறைவை தேடுபவர்களாகவும் குறை நிறை உடையவர்கள் போலவும் நாம் தோன்றுகிறோம் இதுவே உண்மை ஆகவே இந்த உபநிஷத்தை படிக்கலாம் ஆதிசங்கரர் இந்த உபநிஷத்தை தொடங்குற போது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு சம்பந்த பாஷ்யம் சொல்லுவார் இதில் நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் இதுல மாத்திரம் இந்த சம்பந்த பாஷ்யம்ங்கிறது இல்லை சாதாரணமா அப்படி சொல்லுவார் அதாவது கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்றது அவருடைய பழக்கம் இந்த கட்டோபனிஷத் சொல்ற சம்பிரதாயம் இன்னைக்கு இல்லை கட்டோபனிஷத்தை ஓதுகின்ற அந்தணர்கள் இல்லைன்னு சொல்கிறார்கள் இப்போ சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன் காஷ்மீருக்கு பக்கம் ஒரு குரூப் இருக்கான் அவர்கள் கட்டசாக்கையை ஓதுகிறார்கள் அப்படின்னு கேள்விப்பட்டேன் அதோட சீடி கூட என்கிட்ட கொடுத்தாங்க அதை எங்கேயோ வச்சுருக்கேன் நானும் அதை போட்டு கூட பார்க்கல கட்டசாக்கை எப்படி தைத்திரிய சாஹை இருக்கோ கிருஷ்ண யஜுர்வேதத்தில் தைத்திரிய சாஹை சம்பிரதாயத்தில் இருக்குது அதை படிக்கிற பிராமண சம்பிரதாயம் இருக்கு ஆனால் இந்த கட்டசாக்கையை சொல்கிற குரூப் இல்லைங்கிறதான் பெரும்பாலும் அபிப்பிராயம் ஆனால் இந்த கட்டசாக்கையை சொல்கிற குரூப் ஒரு ஒரே ஒரு செக்ட் ஆஃப் பிராமின் குரூப் காஷ்மீர் பக்கத்தில் இருக்கிறதா சொல்லுகிறார் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கா அதை நான் வந்து அதை பற்றி நான் பிறகு பேசுகிறேன் நமக்கு இப்போ தாற்பயம் அதில் இல்லை ஆனால் இப்போ நம்ம படிக்க போகிற உபனிஷத் கட்டோபனிஷத் முதல்ல உபனிஷத் சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் பிறகு கட்டோபனிஷத்துங்கிறதுக்கு பார்ப்போம் கட்டங்கிறதே சொல்லிவிட்றேன்னு கட்டன்னா காட்டக மகரிஷியினால் கண்டுபிடிக்கப்பட்ட மந்திரங்கள் காட்டகம் காட்டகத்தில் பிராமண பாகம் இருக்குது இப்பவும் வந்து தினமும் இந்த துவாதசிக்கு துவாதசி காட்டகமும் உபனிஷத் பாராயணம் பண்ணுற பழக்கம் இருந்துருக்கு அதில் இருக்கிற கதைக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசங்கள்லாம் உண்டு அப்பப்போ நான் இந்த கதைகளை பற்றி பேசுகிறேன் நம்ம உபனிஷத் மந்திரத்துக்குள்ள நுழையணும்னு நினைக்கிறேன் காட்டக மகரிஷியினால் கண்டுபிடிக்கப்பட்ட மந்திரங்கள் இந்த கட்டோபனிஷத் மந்திரங்கள் உபநிஷத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் இப்போ சொல்ல போகிறேன் உப நீ ஷத் உபன்னு சொன்னால் சமீபம் நீனா நிச்சய ஜானம் ஷத்துங்கிறதுக்கு மூணு அர்த்தம் இருக்கு ஷத்துங்கிறதுக்கு மூணு அர்த்தம் இருக்கு ஒன்று நாசகா அழித்தல் இன்னொன்று அடைதல் அல்லது அறிந்து கொள்ளுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்புறம் அடுத்தது குறைத்தல் நீக்குதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு சங்கராச்சாரியார் மூணு அர்த்தமும் சொல்கிறார் மூணு மீனிங் ஒன்று நாஷகா விசரண கத்தி அவசாதனேஷு அப்படின்னு மூணு மீனிங் சொல்கிறார் விசரண கத்தி அவசாதனம் அப்படின்னு மூணு மீனிங் சொல்கிறார் மூணுக்கும் பொருள் சொல்ல போகிறேன் இந்த உபனிஷத்துங்கிற சப்தத்துக்கே தனியாக ஒரு இது சொல்லலாம் உபனிஷத்துங்கிறதுக்கு ஒரு ஒரு கான்டெக்ட்டில் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கு ஞான வேதாந்தத்துக்கு தான் இன்னொரு பேர் உபனிஷத் உபனிஷத்துக்கு சுருக்கமாக ஒரு பேர் சொல்லணும் வேதாந்தஹா ஈஸ் ஈக்குவல் டு உபனிஷத் உபனிஷத்துங்கிறது ஃபங்க்ஷனல் நேம் எப்படி சாஸ்திரம் இயங்குகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றது உபநிஷத்துங்கிறதுக்கு உபநிஷத்துன்னா என்ன ஈஸ் ஈக்குவல் டு சங்கராச்சார அடிக்கடி சொல்றது பிரம்ம வித்யா இல்லாட்டி சிம்பிளா வித்யாம்பர் ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும் வித்யக்கு விஷயம் பிரம்மன் ஆத்மா அல்லது பிரம்மன் ஆஹ வேதாந்தம் ஈஸ் ஈக்வல் டு ஞான காண்டம் ஈஸ் ஈக்வல் டு உபனிஷத் ஈஸ் ஈக்வல் டு பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா எல்லாமே சொல்லலாம் உப்பன்னு சொன்னால் குருவுக்கு சமீபத்தில் போய் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இறைவனுக்கு சமீபத்தில் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கு குருவுக்கு அருகில் அல்லது இறைவனுக்கு அருகில் அருகில் நிச்சய ஜானம் உறுதியான அறிவு அதுக்கு வேற அர்த்தம் கிடையாது ஒரு நிச்சய ஜானம் அப்புறம் ஷத்து ஷத்துன்னு இந்த மூணு அர்த்தம் சொல்றது ஷத்துன்னா ஒரு அர்த்தம் சம்சார நாசகா இன்னொரு அர்த்தம் வந்து பிரம்ம பிராப்தி பிராப்தின்னு அர்த்தம் அடையிறது பிராப்தி அப்புறம் அடுத்தது அவசாதனம் அவசாதனம்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடுறதுன்னு அர்த்தம் விட்டு போகிறது அவசாதனம் சைத்தில்யம் கிராஜர் சைத்தில்யா பாதனேன ஆக வந்து அவர் அர்த்தம் சொல்கிறது வேறு விதம் அதாவது குறைக்கிறது ஆ திரும்ப திரும்ப சொல்லணும் இதை ஏன்னா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் படிச்சுட்டுருக்கணும் கேட்குறவாளு கவனமாக கேட்கணும் சொல்கிறவாளும் பொறுமையாக சொல்லணும் அவ்வளோ சட்டுலாக இருக்குது இப்போ மூணு அர்த்தம் என்னது நாசகா அப்புறம் வந்து விசரணம் பரிசங்கராஜர் விசரண கதி அவசாதனம் இந்த ஷத்துக்கு மூணு மீனிங் சொல்லிட்டேன் சம்சாரத்தை அழிக்கிறது பிரம்மத்தை அடையும்படி பண்றது நம்முடைய மனசுல இருக்கிற குறைகளை குறைக்கிறது அப்படி மூணு அர்த்தம் அதாவது குருவுக்கு பக்கத்துல இருந்து நிச்சய ஞானத்தை பெற்று பிரம்மத்தை புரிஞ்சுண்டு சம்சாரத்தை அழிச்சு மனசில் இருக்கிற குறைபாடுகளை எல்லாம் நீக்கிறது அப்படின்னு அர்த்தம் இத்தனை மீனிங் அதுக்குள்ள உட்கார்ந்துருக்கு ஆஹ் குருவுக்கு சமீபம்னு அர்த்தம் இந்த உபனிஷத்து என்ன பண்ணுறது இதனால என்னன்னா ஞானம் வர்றது உபனிஷத்துன்னு சொன்னால் ஞானம் பிரம்ம ஜானம் எப்படி கொடுக்கறது அது ஃபங்க்ஷனல் நேம் எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டால் குருக்கிட்ட போய் உட்காந்து நான் படிக்கிற போது எனக்கு அறிவு நல்லா திருடமாக அதனால் என்னாகுது என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆறுது என்கிட்ட இருக்கிற தப்பான சுவாவங்கள் நான் போகிறது நான் என்ன இறைவனாக உணர்கிறேன் அப்புறம் எனக்கு எந்த விதமான எனக்கு இல்லை என்னுடைய குறைகள் நீங்குகின்றன உண்மையை உணர்கிறேன் உண்மையை உணர்கிறேன் அப்புறம் என்னது நான் எனக்கு இல்லை குறைகளே எனக்கு இல்லை த்தனையும் கிடைக்கிறது உபனிஷத் உபநியேமத்மானவித்யாம் தஜ் ஜஞ்ச தஸ்மாது உபனிஷத் பவேத் அப்படின்னு வித்யாரண்ய சுவாமியில் ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சுருக்க நிறைய இடத்துல பல மீனிங் இருக்குது அதை பற்றியே உபனிஷத் சப்தார்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகமே போடலாம் உபனிஷத் சப்தார்த்தா உபநிஷத்துங்கிற சப்தத்துக்கு என்னெல்லாம் அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அது தனியாவே வேலை பண்ணலாம் அது வேலை பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் போரலை ஆகையினால நான் இந்த அர்த்தத்தை சொல்கிறேன் ஆக உபனிஷத் சப்தார்த்தா ஒரு தனியாகவே ஒரு அழகாக புக்கு போடலாம் சின்ன புக்காக போடலாம் வாட் ஆர் தி மீனிங்ஸ் ஆஃப் உபநிஷத் அது ஒரு ஒர்க்கு அது ரிசர்ச் ஒர்க்கு எங்கெல்லாம் இருக்குது இந்த உபனிஷத் சப்தத்துக்கு எத்தனை விதமான மீனிங் எல்லாம் இருக்கு ஆக இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லி முடிச்சுடுறேன் உபநியேமம் ஆத்மானம் பிரம்மாபாஸ்துவித்யாம் தஜ் ஜஞ்ச தஸ்மாத் உபனிஷத் கிட்ட இந்த ஆத்மாவை ஜீவாத்மாவை கொண்டு போய் அப்புறம் ஜீவாத்மாவும் பரமாத்மான்னு ரெண்டு பேதம் இல்லைன்னு சொல்லி உபதேசம் பண்ணி அதனால அறியாமையையும் போக்கி அறியாமையின் விளைவாகிய சம்சாரத்தையும் நீக்குவதால் இந்த சாஸ்திரத்திற்கு உபனிஷத் என்று பெயர் இத படிச்சா என்ன கிடைக்கும்னா உபனிஷத்தை படிச்சா என்ன கிடைக்கும் உபனிஷத்தை படிச்சா அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானம் கிடைக்கும் அகம் பிரம்மாஸ்மி ஞானம் கிடைக்கிறதுனால என்னாகும்னா அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜானம் போகும் அகம் ஜீவோஸ்மிங்கிற அஜ்ஞானம் போறதுனால என்னாகும்னா அகம் சம்சாரி அஸ்மிங்கிற எண்ணமும் போகும் அஹ உபனிஷத்தை படிச்சா அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணோஸ்மிங்கிற ஜானம் வரும் அகம் பூர்ணோஸ்மிங்கிற ஜானம் வரத்துனால என்ன ஆகும் அஹம் ஜீவோஸ்மிங்கிற அஜானம் போகும் ஆன் ஜீவோஸ்மிங்குற அஜானம் போகிறதுனால அகம் சம்சாரி அஸ்மிங்கிற அஜானம் அஜான காரியமும் ஆன் நிகந்தி அவித்யாம் தஜ் ஜம்ச்ச அவித்தையே போக்கும் தஜ்ஜம்னா என்ன விளைவாகிய சம்சாரம் தஜ் ஜம்ச்ச தஸ்மாது உபனிஷத் பவேத் அழகான ஸ்லோகம் ஆன சொல் சொல்வாத்விதா யன்ியம் ததுப ஆக உபனிஷத் சப்தத்துக்கு அர்த்தம் படிச்சுருக்கோம் இதுக்கு ஒரு சாந்தி பாட்டம் இருக்குது பிரசித்தமான சாந்தி பாட்டம் சஹனாபவத்து இந்த சஹனாபவத்துக்கு ஆதிசங்கரர் தைத்திரியோபனிஷத்தில் பிரம்மானந்தவல்லி தொடங்குகிற போது ஒரு மீனிங் சொல்கிறார் கட்டோபனிஷத்துக்கு முடிக்கிற போது அர்த்தம் சொல்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள் தைத்திரியோபனிஷத் ஆனந்தவல்லி தொடங்குகிற போது ரொம்ப விஸ்தாரமாக இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கார் ஆக வித்யாரண்ய சுவாமிகள் ஆதிசங்கரே ரெண்டு கமெண்ட்ரி எழுதியிருக்கார் சகனாபகுத்துக்கு ரெண்டும் வேற வேறையாக இருக்குது வித்யாரண்ய சுவாமிகள் இலாபரேட்டாக எழுதியிருக்கார் இந்த சகனா சாந்தி பாடம் ரொம்ப அழகாக இருக்கு அதனுடைய சாரத்தை மனசில் வைத்து கொண்டு அடுத்த வகுப்பில் சொல்லுவேன் ஆக இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கோம் முகவரையாக சில விஷயங்கள் பார்த்துருக்கோம் வேதங்கள் பிரமாணம் வேத பூர்வம் வேதாந்தம் வேதபூர்வ விஷயம் வேதாந்த விஷயம் எல்லாம் பார்த்து உபனிஷப்து அர்த்தம் பார்த்துருக்கோம் அடுத்த வகுப்பில் சகனாபத்து சாந்தி பாட்ட மந்திரத்துக்கு அர்த்தம் பார்ப்போம்னு சொல்லி பகவானையும் குருவையும் பிரார்த்தனை பண்ணி உங்களையெல்லாம் மனசார வாழ்த்தி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் ஓம் சகனாபவத்து சகனௌ சஹ வீரியங்கரவாவகை तमस्तु தேஜஸ்வினாவகை ஓம் சாந்திஷாந்தி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஹரி ஓம் ஆசஸ்வீ